ம் சுப்பதேவியப்பலோகன்ுவிஷான் புனர்பூஷோ பீவ்வா சாேஷா மாயோயத்து பரமிர்தீ யோ விஷ் ஆமாவிஜவிஷன் ராசியோகாஸ்ஃபவிஷ்டான் பன்ஸ்வமீதிஷ்மானரிவி சர்வன் விஷேஷா விகதுணா ஆமச विविध विषय धर्म, ग्राहि அஜமபிஜனோம் பிரபைத் அகத்தம்தா கம்சிய விஷயமிரா முதே கஷா பிரணத்தயவித்தி பிரா வைஷாஜனேதோத்தர சூத்தனியலோக்கியமவிரதனா பாதாச்சாரியார் அத்த சித்தாந்தத்தை ஒவ்வொரு பிரகரணத்திலும் நன்றாக செய்திருக்கிறார் ஆகம பிரகரணத்தில் ஆகமத்தினுடைய தாத்யம் அத்வைத்தம் ஓங்காரேண ஆகமத பிரதிஜாத்த அத்வைத்த அப்படி ஆதிசங்கரர் இந்த அலாத்தசாந்தி பிரகரணத்துக்கு அவதாரிக்கா பாஷ்யத்தில் அப்படி தான் தொடங்குகிறார் ஓங்கார நிர்ணயத்வாரேன ஆகமதா பிரதிஜா தசிய அத்வைதய ஆகமம் சொன்னால் சாஸ்திரமானது உபனிஷத்தானது ஓங்கார நிர்ணயத்தின் வாயிலாக உறுதி செய்யப்பட்ட அத்வைதத்தை பாக்கியத வைத்தியாச்சித்த புனரத்வைத்தே வெளியில் பார்க்கக்கூடிய பாக்கிய விஷய பேத வைத்தியாச்ச வெளியில் பார்க்குற விஷயங்களெல்லாம் உண்மையிலேயே சத்தியம் கிடையாது அது வைத்தியம் என்று மறுபடியும் அந்த அத்வைத்தம் சித்தாந்தம் பண்ணப்பட்டது ஆக சாஸ்திரத்தின் மூலம் அத்வைதம் தெரிந்து கொள்ளப்பட்டது அந்த அத்வைத்தம் அத்வைத சித்தாந்தம் ஜகத் வித்யா வித்யா நிரூபணத்தின் மூலம் நன்கு வலுப்படுத்தப்பட்டது மறுபடியும் சாஸ்திர யுக்திகளின் மூலம் சாட்சா நிர்தம் ஏதத்தது உத்தமம் சத்தியம் அத்வைத்தம் இந்த உத்தமமான சத்தியமான இந்த அத்வைதத்தை மறுபடியும் அத்வைத பிரகரணத்தில் யுக்தி ஸ்ருதி யுக்தியினால் நன்றாக நிர்ணயம் செய்யப்பட்டது இது கடைசி வரைக்கும் பார்ப்போம் இப்படி ஆகமத்தினாலும் ஜெகன் மீண்டும் ஸ்ருதி யுக்தியினாலும் நன்றாக உறுதி செய்யப்பட்ட அத்வைதத்தை மேலும் மற்ற மதங்களுடைய கருத்தை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் நன்றாக யைத்த மதங்களை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் மேலும் அத்வைதத்தை நன்கு சித்தாந்தம் பண்ணுகிறார் பண்ண போகிறார் இந்த அலாத சாந்தி பிரகரணத்தில் அது சங்கராச்சாரிய சொல்ற வார்த்தைகள் பார்ப்போம் பிறகு நாமும் சில கருத்துக்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆகமார்த்த அத்வைதரிசன ஆகமார்த்த அத்வைத தரிசனஸ்ங்கிற வெறும் நாங்கள் யுக்தினால சொல்லல சாஸ்திரத்துக்கு தான் நாங்கள் பிராத்தியம் கொடுக்கிறோம் ஆகமம் அல்லது உபனிஷத் வேதாந்தம் சாஸ்திரம் இந்த தத்துவசாஸ்திரத்துக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு அனுகூலமான தர்க்கத்தை தான் நாங்கள் உபயோகப்படுத்தி நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் ஆகமார்த்த அத்வைத தரிசன என்ன சொல்லப்போனால் உபரிஷத் தாத்பரியமாக இருக்கக்கூடிய அத்வைத தரிசனத்தினுடைய பிரதிபக்ஷபூத்தாக வைநாசிகாச்ச இதுக்கு பிரதிபக்ஷமாக பிரிதிபட்சம்னா இதுக்கு ஆப்போசிட் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய துவைத்திகள் வைநாசிக்கர்கள் வைநாசிக்கர்கள்னால் பௌத்தர்கள் துவைத்திகள்னு சொன்னால் சாங்கிய யோக நியாய வைசேஷிகர்கள் இவர்கள்லாம் துவைத்தினா வைநாசிகாஸ்ட அவர்களுடைய மதம் எப்படி இருக்குன்னா தேஷாம் ச அந்யோன்ய விரோதா அவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே அத்வைத பிரகடனத்தில் பார்த்தோம் பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் அந்த ஸ்லோகத்தை பாருங்க பதினேழு பதினேழு ஸ்லோகத்தை பாருங்க பரஸ்பரம் விருத்தியந்தே அத்தத்தில் பதினேழாவது ஸ்லோகம் அவர்கள் அதில் ரொம்ப திருடமாக இருக்கிறார்கள் பரஸ்பரம் விருத்தியே தைரயம் ந விருத்தியாச்சாரியர் நல்ல அர்த்தம் என்ன ஷ பரம திறத்திற அனுரக்தம்ஷந்தம் ராஷ உபேத்த அவர்களுக்குள்ள ராஷத்தோடு இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார் அதையே இங்கே திருமூ சொல்கிற ஒருத்தருக்கொருத்தர் அன்யோன்யவிரோதம் இருக்கு ராஷாதிக் க்ளேஷ ஆஸ்பதம் தரிசனம் மித்யா தரிசனத்துவம் சூச்சிதம் அந்த தரிசனம் சத்திய தரிசனம் இல்லை சமயக் தரிசனம் இல்லை அசம்யக் தரிசனம் மித்யா தரிசனம் மித்தியையே அவர்கள் காட்டுகிறார்கள் பரமார்த்த சத்தியம் என்று அவர்கள் சொல்லுவது நாம் சொல்லுகிற பரமார்த்த மித்யாவஸ்துவை உண்மையில் இது சத்திய வஸ்து இல்லை இந்த ஜெகத் பரமார்த்தத்தா மித்யா இப்படிதான் நம்மளும் சொல்கிறோம் வியாவகாரிக வியாவகாரிக திருஷ்டியாக சத்தியம் கோவே ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியாக ஜகத்து மித்யா ஆனால் அவர்கள் அந்த மித்யா ஜகத்தையே அவர்கள் சத்தியம் என்று சொல்கிறதுனால அவர்களுடைய தரிசனம் என்ன தரிசனம் எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள் அவர்களுடைய தரிசனம் எல்லாம் மித்யா தரிசனம் துவைத்த தரிசனமெல்லாம் மித்யா தரிசனம்னா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆனால் உண்மையில்தான் அவர்களுடைய தரிசனம் மித்யா தரிசனங்கிறது தான் சத்தியம் பார்ப்போம் இன்னும் விட போகிறது இல்லை இன்னும் எவ்வளோ நூறு ஸ்லோகன்கிட்ட இருக்கேன் அதில் பாதிக்கு மேலே இதுதான் பண்ண போகிறோம் ஆஹ ராகவேஷாதி க்ளேச ஆஸ்பதம் தரிசனம் மித்யா தரிசனத்துவம் சூச்சித்தம் அதன் மூலம் அது மித்யா தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டது குறிப் காட்டப்பட்டது அங்கே சொல்லப்பட்டது க்ளேஷ அநாஸ்பதாது சூச்சிதம்னா இங்கே நம்ம போட்டுக்கணும் சப்ததோ சப்ததமஸ்லோக்கே அத்வைத பிரகரணே சூச்சித்தம் அங்கே அங்கே சொல்லப்பட்டது கிளேச அனாஸ்பதாது சமயக் தரிசனம் இது அத்வைத தரிசனம் இந்த பரஸ்பர விரோதம் நமக்கு கிடையாது நமக்கு ராக எந்த மதத்தின் பேர்லையும் வெறுப்பே இல்லை நீ சொல்றது சரின்னு நீ நினைச்சால் நான் என்னப்பா பண்ண முடியும் நல்லா வச்சுக்கோ உன் மதத்தை எனக்கு நான் தெளிவாக அதை பார்ப்போம் நம்ம எவ்வளவு தெளிவாக இருக்கும் தெரிய போறது நான் தெளிவாக இருக்கேன் உனக்கு அதில் தெளிவு உண்மையிலே இருக்கும்னா நான் ஒன்றும் உன்னை சொல்ல முடியாது நீ தீர்மானம் பண்ணியாச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் இது இது வந்து என்னென்னா உங்களுக்குள்ள பரஸ்பர விரோதம் இருக்கிறதுனால துவத தரிசனம் தரிசனம் என்னென்னா நிந்திக்கத்தக்கது நிந்திக்க தக்கது நிந்தா யோக்கியம் அத்வைத தரிசனம் ஸ்துதி யோகியம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷிச்சுக்கிற இந்த தரிசனம் நிந்தைக்குரியது இது அத்வைத தரிசனம் ஸ்தோத்திரம் ஏன்னா யாருடையும் நாங்கள் விரோதம் பண்ணிக்கிறோம் நீ வேணால் எங்களை விரோதம் பண்ணிக்கலாம் நான் உங்களை விரோதம் பண்ண தயாராக இல்லை ஏன்னா உங்கள் இது லெவல் எப்படின்னு உங்களது ஸ்டெப்பாக நாங்கள் வச்சோம் துவைத அது வந்து சாதனையாக ஒரு படியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகையினால் துவைத்த தரிசனத்தில் எங்களுக்கு கோபமே கிடையாது விரோதமே கிடையாது ஐயம் ந விருத்ததே ஐயம் அத்வைத்த தரிசனம் ஐயம் ஐம்னா இதம் அத்வைத்த தரிசனம் ந விருத்ததே ஐயம் அத்வைத்தவாதா ந விருத்ததே விரோதப்படுது சூயத்தை தரேண அனோன் விருத்தையர் பிரதேதேன அதுவைதர் உபசர உபசர ஆவீத்தவீத்தராச்சிய அண்மைய நியாயம் வெற்றிரேக நியாயம் இதை விஸ்தாரமாக என்ன பண்ணுறோம்னா இந்த அலாத சாந்தி பிரகரணத்தில் இந்த கருத்து எந்த கருத்து வைத்த ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எப்படி விரோதமாக இருக்கிறார்கள் நாம் எப்படி அவர்களோடு விரோதப்படுவதில்லை என்பதை விரிவாக சொல்லுகிறது அதன் மூலம் அவர்களெல்லாம் எப்படி ஒரேடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருக்காங்கன்னு சொல்லி நாம் இதுக்கெல்லாம் அப்பா வத்திரேக்கமாக நாம் அவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் அவர்களோடு விரோதப்படுவதில்லை என்பதை தெளிவாக்குவதற்காகவே இந்த அலாத சாந்தி பிரகரணம் ஆரம் ஆரம்பிக்கப்படுகிறது அதுதான் இங்கே சொல்லியிருக்கு நான் இன்னும் கொஞ்சம் சொல்லிவிட்டு ஸ்லோகத்தை சொல்கிறேன் எனக்கு இன்னும் சில கருத்துக்களை காலையில் சொன்னதோடு இணைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு காலையில் நம்ம பார்த்தோம் எல்லாத்தையும் அத்வைத சித்தாந்தம் பண்ணியாச்சு அப்படி பண்ணின பிறகு கூட நமக்கே தெளிவில்லாமல் இருக்கலாம் நமக்கு வந்து இன்னும் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால ஞானம் வந்து விடுறது ஸ்ரத்தை ஞானம் வராது ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால ஸ்ரவணத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னது ஸ்ரத்தா குருவா வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசஸ்ரத்தா தத்துவபோதில் பார்த்துருப்பீர்கள் அப்போ அந்த ஸ்ரத்தையினால நமக்கு ஞானம் வந்து கொடுக்கும் ஆனால் ஞானத்தோட பிரயோஜனம் வரமாட்டேங்கிறது அதனால் சஹனாபகத்து சகனவ் குணத் ஞான பிரதானேன்னு பாலையத்து ஞானபலப்பிரதானேன்னு பாலயத்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் சஹனாபத்து சகனௌ குணத்து இப்போ தான் இதெல்லாம் புரியும் சஹனாபவத்து சகனௌ குணத்துவே இப்போ தான் புரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது மெனுவோ சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ இதெல்லாம் போது நல்ல ஓஹோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த மந்திரம் இருக்கும் தோன்று இப்போ ஞானம் கிடைச்சா மாத்திரம் போராது சந்தேகம் வர்றது நிறைய நமக்கே நிறைய சந்தேகம் இருக்குது நமக்கு சந்தேகம் வர்றது மாத்திரம் இல்லை இன்னொருத்தர் நமக்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறார் அந்த கேள்விக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியலை அப்படி ஒரு இது இருக்குது அப்படி இல்லாட்டால் நம்ம கேட்குற கேள்விக்கு நம்மளே பதில் சொல்லக்கூடிய சக்தி என்று சொல்லிட்டா கூட நமக்கும் சில சமயம் திருப்தி நம்ம எந்த ஒரு ஞானத்தில் உறுதியாக இருக்கோமோ அதில் நமக்கே திருப்தி வரமாட்டேங்குது இப்படி நமக்கே சந்தேகம் மற்றவங்களால் நமக்கு ஏற்படுற சந்தேகம் நாம் அவங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லிட்டாலும் நமக்கு சந்தேகம் தொடருகிறது இப்படி எல்லாம் பல கோணங்களில் பார்த்தோம் அது மாத்திரம் இல்லை சில தரிசனங்களே இருக்குது நிறைய இதை இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள் அதில் ஆஸ்திக தரிசனம் நாஸ்திக தரிசனம்னு பார்த்தோம் நாஸ்திக தரிசனத்தில் எவ்வளோ பிரிவு இருக்குது ஆறு பிரிவு இருக்குது சாருவாக்க மதம் சாருவாக்க தரிசனம் சார்வாக்க தரிசனம் சொல்லுவாங்க சார் தரிசனம் அப்புறம் ஜெயின தரிசனம் பௌத்த தரிசனத்துக்குள்ளே நாலு பிரிவுகள் இருக்கு ஆஸ்திக தரிசனத்துக்குள்ளே எப்படி இருக்குது இங்கே ஷட் தரிசனங்கள் இருக்குது வை நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் பூர்வமீமாசா உத்தரமீமா தரிசனம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த தரிசனங்கள்லேயும் பூர்வமீமாசா உத்தரமீமாசா தரிசனத்தை தவிர மற்ற எல்லோரும் தர்க்கத்தை முதன்மையாக வைத்து கொண்டு சாஸ்திரத்தை இரண்டாவதாக வைத்திருக்கிறார்கள் நாம் என்ன பண்ணுறோம் சாஸ்திரத்தை முதன்மையாக வைத்து சாஸ்திர தர்க்கத்தை அதற்கு கீழே நமக்கு சாஸ்திரந்தான் முக்கியம் தர்க்கம் ரெண்டாவது ஏ தர்க அப்பிரதிஷ்டா நைஷா தர்கேண மதிராபேயா இப்படி வாக்கியங்களெல்லாம் நமக்கு இருக்கு ஆகவே நமக்கு சாஸ்திரந்தான் எனது வாக்கியார்த்த விசாரியதாம் பட்ச சமாசிரியதாம் துஸ்தர்கதாம் ஸ்ருதி மத தர்க்கா அனுசந்தியதான் ஆஹா ஸ்ருதி சம்மத தர்க்கம் அனுகூல தர்க்கம் ஸ்ருத்தி அனுகூல தர்க்கத்தை நம்ம உபயோகப்படுத்தும் அவங்க தர்க்கத்துக்கு தகுந்த சாஸ்திர வாக்கியங்களை எடுக்கிறாங்க நம்ம சாஸ்திரத்தினுடைய தாற்பயத்துக்கு தகுந்த மாதிரி தர்க்கத்தை உபயோகப்படுத்தும் இதுதான் அவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் இதில் பூர்வமீமாசையை பற்றி கௌடபாதாச்சாரியர் இங்கே ஒன்றும் பேசுகிறதில்ல ஆனால் அதனுடைய சாயலெலாம் சிலது வரும் பார்க்கலாம் அதை பற்றி ரொம்ப சொல்கிறது இல்லை அதனுடைய சாயல் சிலதெல்லாம் வரும் அங்கங்கே பார்க்கும்போது நமக்கு தெரியும் கர்மா தேரிலாம் பற்றி பேச போகிற அப்போ நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்போ நமக்கு இந்த ஞான விஷயத்துலேயே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும் சா ஸ்ரத்தை இருந்தால் ஞானம் கிடைச்சுடுறது ஆனால் சந்தேகம் போகணும்னா அதுக்கு சாதனை என்ன தெரியுமோ யுக்தி சந்தேகம் நல்லா போகணும்னா அதுக்கு சாதனம் யுக்தி ஸ்ரவணத்துக்கு சாதனம் ஸ்ரத்தா மனனத்துக்கு சாதனம் யுக்தி அதுக்காக வேண்டி ஸ்ரத்தையை விட்டுடணும்னு அர்த்தம் இல்லை ஸ்ரத்தையை அது ஸ்ரத்தை இருந்ததுனால்தான் ஞானம் வந்திருக்கு இந்த ஞானம் வர்றதுலேயே எப்படி இருக்குன்னா முதல்ல எது சரி எது தெரி தப்பு தெரிஞ்சுக்கிறது முதல் அம்சமாக இருக்கு அத்வைதம்தான் சரி துவைதம் சரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முதல் அம்சம் இது தெரிஞ்ச பிறகு இது சரிங்கிறதுக்கும் காரணம் தெரியணும் இது சரி இல்லைங்கிறதுக்கும் காரணம் தெரியணும் சும்மா மொட்டையா சுவாமிகள் சொல்லிவிட்டார் கேட்டுப்போமே அப்படின்னா சுவாமிலா ஜீரணம் பண்ணுவார் சாப்பாடு போட்டுட்டா ஜீரணம் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணியாகணும் இப்போ நாங்கள் சொல்லிட்டோம்னு சொன்னால் இப்போ எங்கள் குரு சொல்லிவிட்டார்னு நானும் ஒத்துவிட முடியுமா என்ன சொல்லிவிட்டார் ஸ்ரத்தை இருக்குது அதை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் ஞானத்தோட பலன் கிடைக்கலைன்னா ஒருத்தன் அஜ்ஞானியாக இருக்கான் வச்சு ஒருத்தன் அஜ்ஞானியாக இருக்கான் இன்னொருத்தன் ஞானி ஆனால் ஞானத்தோட பலன் கிடைக்கலை என்ன பிரயோஜனம் ரெண்டும் ஒன்று தானே அஜானிக்கு ஞானமே இல்லை ஞானத்தோட பிரயோஜனமாகிய மோட்சமும் இல்லை இவனுக்கும் வேதாந்தம் படிச்சிருக்கான் ஞானம் கிடைச்சிருக்கு ஆனால் மனசில் துக்கமே போகலேன்னு சொன்னால் ஞானத்தோட பிரயோஜனம் கிடைக்கல அஜானிக்கும் பிரயோஜனம் கிடைக்கல அவனுக்கு ஞானமும் கிடைக்கல ஞானத்தோட பிரயோஜனம் கிடைக்கல இவனுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு ஞானத்தோட பிரயோஜனம் கிடைக்கல என்ன பெரிய வித்தியாசம் அவனும் சம்சாரி இவனும் சம்சாரி தான் ஆனால் இவன் மனநம் பண்ணினா இவன் வந்து விடுபடுவான் ஆக சரி தப்புன்னு தெரிஞ்சுக்கிறது முதல் அம்சம் அத்வைதந்தான் சரி துவைதன் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அம்சம் தப்புன்னு சரி தப்புன்னு தெரிஞ்சுட்டா போகாது எதனால் இது சரின்னு தெரிஞ்சுக்கணும் அது எதனால் தப்புன்னு தெரிஞ்சுக்கணும் தப்பை எதனால் தப்புன்னு தெரிஞ்சுக்கொண்டா தப்பை பற்றின ஞானமும் நமக்கு சரியாக இருக்கும் சரியானதை பற்றி தெளிவாக எப்படி சரின்னு தெரிஞ்சுகொண்டா சரியானதை பத்தின ஞானமும் சரியா ஆக தவறானதை சரியான ஞானமும் நமக்கு வரணும்னா சரியானதை சரியான ஞானம் நமக்கு வரணும்னா யுக்தியோட மனநம் பண்ணினாத்தான் வரும் இல்லாட்டி வராது எப்படி இருக்கு வரும் இல்லாட்டி கிருஷ்ணன் சொல்லுவாரா மனுஷியாடாம் சஹசிரேஷு கஷ்டித்யே எதா சித்தாந்தி வேத்தனோர் யாரோ சில பேர் எண்ணாத்மா சுலபுத சமாத்மா சுலபலுமர் அப்புறம் இப்படி சொல்லிக்கிண்டே இருக்கலாம் நிறைய இடங்கள்லாம் இருக்கு வீட்டையிலிருந்தே உங்களுக்கு நிறைய கொட்டேஷன் வேணுன்னா கிடைக்கும் ஆக இது எல்லாரும் பூர்ணமாக தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு பகவானே சொல்றார் ஆக இதுல அவ்வளவு நுணுக்கம் இருக்குது நம்ம நினச்சிக்கிறோம் அந்த விதம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு எல்லாரும் ஒன்றுன்னு சொன்ன எல்லாரும் ஒன்றுன்னு சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் புரிஞ்சுக்கணுமே எல்லாரும் ஒன்றுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆக இப்படி புரிஞ்சுங்க சரி தவறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரத்த போறோம் அப்புறம் மனநத்துக்கு யுக்தி தேவைப்படுகிறது அதை பண்ணுறார் கௌடபாதாச்சர் இது பண்ண அது எப்படி தப்புன்னு சொல்லப்படுறேன் துவைத்த மதம் எப்படி தப்புன்னு அவங்க பாஷையை வச்சுக்கிண்டே அவங்க அளவுகோல வச்சுக்கிட்டு அவன் சாஸ்திரத்தையும் ஒத்துக்காட்டாலும் தர்க்கத்தை உன் தர்க்கத்தையே யூஸ் பண்ணி உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் அப்புறம் என்னை பார்ப்போம் தர்க்கத்தை வச்சுட்டே நான் பேசுகிறேன் கேள் உங்கள் பாஷையிலே பேசுகிறேன் பா எங்கள் பாஷையை நாங்கள் வச்சுக்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் இது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ சில பேர் வந்து இப்போ நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் எல்லா ஏதோ எத்தனையோ பேர்கிட்ட போகிறோம் உபன்யாசம் கேட்குறோம் எங்கேலாமும் போகிறோம் நம்ம கேட்குறோம் நமக்கு அது கன்வீன்சிங்காக இல்லைன்னா அதில் ஈடுபட மாட்டோம் நமக்கு அது அது என்ன கன்வீன்சிங் சொல்கிறோம் இல்லையா அது வந்து நமக்கு வந்து கன்வீன்சிங் என்ன சொல்கிறது அது நமக்கு தெளிவாக திருடமாக நமக்கு ஏற் புரிஞ்சு அதை தொடருவோம் எப்படி இல்லாமல் கேஸ் இருக்குது வெரைட்டி கேஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் எப்படின்னா சில இடத்துக்கு நம்ம போகிறோம் அங்கே நமக்கு சரியாக வந்து நம்ம நம்ம தேடலுக்கு சரியான விடை கிடைக்கலன்னா அங்கே நாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் நமஸ்காரம் சொல்லிட்டு நகுந்துடுவோம் அப்புறம் இன்னொரு இடத்துல போய் தேடுவோம் அங்கேயும் சரியாக கிடைக்கல இன்னொரு இடத்துக்கு போவோம் இப்படியே பயணம் தொடரும் உண்மையை உணர்கிற வரைக்கும் சங்கராச்சார மாதிரி சிஷ்யசு ஜிக்யாசா நிவர்த்ததே அந்த சிஷ்யனுக்கு ஜிக்யாசை போகிற வரைக்கும் அவன் உண்மையை தேடுறதை நிறுத்துவானா என்ன மாட்டான் இது நம்மளாம் அந்த குரூப்பில் இருப்போம் அதுக்காக தான் சொல்கிறேன் இது ஒன்று அங்கே இருக்க மாட்டோம் சரியான இடத்துக்கு போய் கிடைக்கிற வரைக்கும் நம்ம விட போகிறது இல்லை சிறசமயம் என்னாச்சுன்னா சரியான இடத்துக்கு போனாலும் நமக்கு பக்குவம் இல்லைன்னு வச்சுங்க இது சரியில்லைன்ட்டு அதை நம்ம இங்கே வந்து அத்வைதத்துக்கு வந்துட்டு அவனுக்கு சரியாக சித்த சுத்தி இல்லைன்னு வச்சுங்க என்னமோ வளர்கிறாங்கப்பா அலாதமாவது சாந்தியாவது பிரகடணமாவது அப்படின்னு அவன் விழுவான் அவனுக்கு சரியாக சித்த சுத்தி இல்லைன்னா இந்த ஜானம் கிடைக்காது அதனால தான் ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத்த வாசனை ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த அத்வைதானம் சித்திக்குமா இப்படி இருக்கு ஆ நமக்கு சித்த சுத்தி இருந்து சரியான இடத்துக்கு சரியில்லாத இடத்துக்கு போனால் நாம் திரும்பிடுவோம் என்ன சரியான இடத்துக்கு சித்தசுத்தி இல்லாதவன் போனால் அவன் திரும்பிடுவான் அப்போ நமக்கு சித்த சுத்தியும் இருந்து சரியான குருவும் கிடைக்க அது ரொம்ப துரலபம் அதனால்தான் சங்கராச்சாரியார் சொன்னார் மனுஷ ஜென்மம் துர்லபம் அதுலேயும் முமுக்ஷுத்துவம் வர்றது ரொம்ப துர்லபம் அதுல சரியான குரு கிடைச்சி நமக்கு வழி காட்டுறது இருக்கே அதுவும் துர்லபம் துர்லபம் திரையமே வைத்த தெய்வானுகிரகேதுக்கம் மனுஷியத்துவம் மூக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா இப்படி சொல்லியிருக்காங்க இத இடையில நான் சொல்லி வச்சேன் எதற்கு இதெல்லாம் சொல்றோம்னா சரியானதை சரின்னு தெரிஞ்சிக்கணும் தப்பானதை தப்புன்னு தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் தெரிஞ்சுன்னு விட்டா என்ன ஆகும்னா நமக்கு முதல்ல ஒரு நிறைவு ஏற்படும் நமக்கு நிறைவு ஏற்படும் நமக்கு ஏற்பட்டுட்டான் நம்ம வாதம் பண்ண மாட்டோம் இப்போ நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறதுக்கு காரணம் என்ன ஒன்று எனக்கே இப்போ ஒருத்தன் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோ அவனோட தப்பு தப்புன்னு எனக்கு சரியா புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அவன் கிட்டே ஆர்கியூ பண்ண மாட்டேன் சரி உளறுறான் உளறிண்டு போட்டுன்னு விட்டுருவேன் ஆனால் எனக்கு அவனோட தப்பே எனக்கு சரியாக புரியலன்னு வச்சுங்களேன் அவன் தப்பு ஒருவேளை சரியா இருக்குமோ அப்படி சந்தேகம் வந்துட்டு வச்சுக்கோளேன் ஒருவேளை துவைத்த சரியா இருந்ததுன்னா தெரியாமல் மாட்டி விடப்படாது அத்வை அந்த துவைத்த வந்து அது சரியா இரு சரியில்லைங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் நான் வாதம் பண்ணேன் போகிறதில்ல ஞாபகம் வச்சுக்கணும் கௌடபாதாச்சாரியர் அத்வைத சித்திக்காகத்தான் இதெல்லாம் பேசுகிறாரே தவிர துவைத்த மத கண்டனமோ துவைத்த நிந்தையோ அவருக்கு தாத்பரியம் இல்லை அது அவங்க எப்பவும் அந்த குரூப் இருந்துகிட்டே இருக்கும் இருக்கணும் அப்போ தான் ஞானத்துக்கு மகிமை இல்லைன்னா அதுக்கு என்ன மகிமை இருக்குது அந்த குரூப்பெல்லாம் இருந்துட்டே இருக்கணும் அவர்களும் சிரஞ்சீவியாக இருக்கணும் நம்மளும் சிரஞ்சீவியாக இருக்கணும் அது ஏவன் பரம்பரை பரம்பரையாக இருந்துகிட்டே இருக்கேன் இன்னும் சில பேருக்குலாம் என்னென்னா நாங்கள்லாம் அத்வைத பரம்பரை என்ன நீ அத்வைத பரம்பரை சொல்கிற ஆனால் அத்வைதம் சரியா தெரியுமா உனக்குன்னா தெரியாது ஏன்னோ எங்கள் தாத்தா அத்வைத்தா இருந்தார் அதனால அத்வைத்தா இருந்தால் அது கன்விக்ஷன் கிடையாது திடீர்னு வேற யாரா வந்து அவரை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களை அவர் மிகவும் நல்லவர் அவரை நீங்கள் ருசித்து பாருங்கள் அவர் என்னமோ ப இது மாதிரி ஜிலேபி மாதிரி அவரை ருசித்து பாருங்கள் சரிப்பா நம்மளும் பாட்டிலேயும் இருக்கு எந்த ருச்சி தான் ராமா பாட்டில் நமக்கு என்ன பஞ்சாமா என்ன நம்மகிட்டயே வச்சுருக்கோம் ஆனால் வந்து ருசித்து பாருங்கள் உடனே எங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அத்தயத்துலேருந்து பைசா தேரில அவரும் ஏதோ கொடுக்குறேங்கிறார் அமெரிக்காவுக்கே அனுப்பிச்சு வைக்கிறேங்கிறார் அங்கே போனால் அவர் நல்ல வீடு கிடைக்குமா நல்லா படிப்பும் கிடைக்கும் காரும் கிடைக்குங்கிறார் அத்வைதத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் தாத்தா அத்வைக்கு வீடு முழுக்க பாஷ்ய புஸ்தம் இருக்குது தூக்கி ப பழைய புத்தகாரங்களுக்கு போடுறா வேறு யாரோ வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறார் நேராக அவர் மதத்துக்கு போனாலும் போயிடுவார் அப்படிலாம் இருக்காங்க அது அப்படின்னு அப்படிப்பட்ட ஆளை பிடிச்சி இழுத்துன்ட்ருக்காங்க அவங்க அதுக்குன்னு வேலையெல்லாம் பார்க்குறாங்க நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள் நாகர்கோவில் பக்கத்தில் போய் கேளு அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க வேலைன்னு எது சொல்கிறேன் அத்வைத்தியாக இருக்கட்டும் விசிஷ்டா அத்வைத்தியாக இருக்கட்டும் தைத்தியாக இருக்கட்டும் எங்கள் தாத்தா அது விசிஷ்டா துவைத்தினா உனக்கு விசிஷ்டாத்வைதம் தெரியுமா தெரியாது அவர் நாமும் போட்டால் நானும் அதையே போட்டுருக்கேன் என் பிள்ளைக்கும் அதுதான் போடப்பறேன் அதுதான் போடப்பறேன் அவனும் அவன் பிள்ளைக்கு போடுவானோ போட தெரியாது இப்படி நாங்கள் போட்டுட்டே வரோம் பண்ண ஏன்பா பண்றேன் ஒரு ஒருத்தருக்கும் கன்விக்ஷன் இல்லைன்னு வச்சுங்களேன் எத்தனை நாளைக்கு அது நிற்கும் நான் அத்வைத்தின்னா அத்வைதில் எனக்கு கன்விக்ஷன் இருக்கணும் விசிஷ்டாத்வைத்தின்னா விசிஷ்டாத்வத்தில் கன்விக்ஷன் இருக்கணும் அது இல்லாமல் சும்மா பேருக்கு ஏதோ பரம்பரையாக இருக்கும்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு அது நிற்காது இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த விவாதம் பண்ணுறதே போயிடும் இப்படிலாம் நம்ம படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அலாத சாந்தி பிரகடனம் பண்ணத்துக்கு பிறகு நமக்கு ஆர்கூ பண்ணணுங்கிற எண்ணமே போயிடும் நமக்கு தெளிவாக புரிஞ்சுட்டா நமக்கு வாதம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஒருத்தருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அந்த தோஷத்தை நான் அவனுக்கு பிரித்து காட்டுறேன் அவனை தேஷிக்காத அந்த மதத்தினுடைய கருத்தை நீ ஏற்றுக்காமல் இருந்தால் உன்னுடைய மோட்சத்துக்கு அது பலம் அவ்வளோதான் அப்படி சொல்லணும் அவங்க சொல்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்கிற போது அவங்க கருத்தில் இருக்கிற முரண்பாடுகளை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி புரிய வச்சுட்டோன்னு வச்சுங்களேன் அப்புறம் நீ நிம்மதியாக இருக்கும் அதை பற்றியெல்லாம் நமக்கு அவங்கள்ட்ட நம்ம போய் ஆர்கியூ பண்ண போகிறதில்ல இப்போல்லாம் சொல்ல போகிறார் அவங்க அடுத்த இதில் சொல்லப்போறாரு அவிவாதோ அவிருத்த அதெல்லாம் சொல்ல போகிறார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம் எனவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம படிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அத்வைத நிர்ணய ஞானார்த்தம் அத்வைத நிச்சய ஞானார்த்தம் அலாத சாந்தி பிரகரணம் ஆரப்பித்தே அலாத சாந்தின்னா என்ன இது ஒரு திருஷ்டாந்தம் நாற்பத்தி ஏழு நாற்பதுலேயே வருது இந்த ஸ்லோகம் இது நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது இல்லையே நாற்பத்தி ஏழில் ஆரம்பிக்கிறது நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து தொடங்குகிறது ரிஜுவக்ராதி அது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது அங்கே பார்க்கலாம் நாங்கள் அலாத்தசாந்தின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு திருஷ்டாந்தம் அலாத்தம் அலாத்தம்னா தீவட்டி நம்ம தீவட்டி இருக்கு இப்போ உண்டுன்னு நினைக்கிறேன் ஊரில் எல்லாம் வந்து சாயங்காலம் மாப்பிள்ளையை அழுப்புக்கும் போது பெட்ரமாக்ஸ் வச்சுருந்தா கூட அந்த தீவெட்டி ஒன்று கொடுத்து வீட்டுக்கு போவேன் தீவட்டினால் தெரியும்ல இல்லை வந்து நான் பிறந்த ஊரில் தீவெட்டி சலாம்னு ஒன்று உண்டு தினம் தீவட்டி சலாம்னு உண்டு அது என்ன காரணம் தெரியல என்ன பண்ணுவான்னா தீவெட்டியை பொருத்துவான் பொருத்தின்ட்டு ஒரு மேடைதாளத்தோடு போவான் வாசலில் போய் அந்த கோயின் வாசலில் போய் தீவெட்டி இப்படி காமிப்பான் இப்படி காமித்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது இருபத்தி வருஷம் அப்படின்னு ஞாபகம் வருது தீவெட்டி சலா இப்படி விர்த்தியோட மகிமையை சார் இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கும் அப்போ இந்த தீவெட்டி இப்படி காமிச்சுட்டு இப்படி காமிப்பான் காமிச்சுட்டு திரும்ப உள்ளே போவான் முதல்ல தீவெட்டியை பொருத்துவான் மேளெல்லாம் ரெடியாக இருக்கும் மேளத்தோடு இப்படியே போவாங்க அந்த தீவெட்டியை தூக்கிட்டு கோயில் வாசலில் அந்த கோயில் வாசலில் இப்படி தீவெட்டியே இப்படி இப்படி கவுத்துவான் கவுத்தி காட்டு திரும்ப தூக்கின்னு வருவான் அந்த குச்சி இருக்கும் அந்த குச்சி முழுக்க துணி சுற்றி இருக்கும் அந்த துணியில் மேலே அதுக்கு ஒரு டப்பா அந்த கப்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பான் அப்போ தான் அது கீழே இறங்காது அதெல்லாம் அது மெத்தடு அதெல்லாம் வச்சிருப்பான் அதில் வெள்ளிலாம் உண்டு வெள்ளி தீவெட்டி உள்ளுக்குள்ளே இருக்கும் விசேஷத்தன்னைக்கு தான் வருவது அப்போ இந்த இதை வந்து என்ன பண்ணுவான்னா அது மேலே இருக்கும் அப்படி கமுத்தி காட்டிட்டு இங்கே கொண்டு வந்து திரும்பவும் கோயில் வாசலில் ஒரு உள்ளுக்குள்ள போ இந்த நடராஜன் மண்டபத்துக்கு முன்னால் ஒரு பெரிய பத்மம் இருக்கும் கீழே இப்போ இது தான் ஜனங்கள்லாம் இப்படி கையை வச்சு இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னமோ கை கூடுதுன்னு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க கீழே உட்காந்து பார்க்க ரெண்டு மூணு பேர் இப்படியே கையை வச்சுருப்பாங்க அப்படியே கை தானாக நகருதான் அது எனக்கு இன்னும் புரியல அது என்னென்னு அப்படியே இப்படி கையை வச்சுட்டுருப்பாங்க அங்கே கை எப்படியோ அடுத்த மாதத்துக்கு போகாமல் சரி இல்லாட்டி அங்கேயும் போய் தான் பண்ணணும் வேறு எதாவது பண்ண சொல்லுவோம் அப்படின்னு இப்படியே இப்படி கையை வச்சுன்னு இப்படியே பண்ணின்னு வந்து ஒரு இப்படி தமத்தி அப்படி காமிச்சா தீவெட்டி செலாம் இருக்குது அது ஏதோ எனக்கு சொன்னாங்க முஸ்லீம் ராஜாவுடைய ஒரு காணிக்கியம் அப்போ சொன்ன ஞாபகம் அது அந்த ஊரை தவிர நான் எந்த ஊர்லேயும் அந்த அந்த ப்ரோக்ராமை நான் பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்சது சரி தீவெட்டி செலாம் சரி இப்போ நமக்கு அலாத்த அலாத்தசாந்தி பிரகடனத்துக்கு தீவெட்டி சலாத்துக்கு என்னென்னா இது ஒரு கதை எனக்கு தெரிந்த கதை இந்த தீவெட்டி இருக்கேன் இந்த தீவெட்டியை அது எதாக இருந்துன்னா அது வந்து ராத்திரியில் இப்படி சுற்றுறது வந்து இப்படி இப்படி சுற்றினா இப்படி இப்படி கோடு போடலாம் இப்படி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அது சில பேர் ஒன்று வாங்க இந்த சட்டிக்குள்ளே நெருப்பை வச்சுக்கிட்டு அது உரி மாதிரி கட்டி இப்படி சுற்றுவாங்க இப்போ சுற்றினா இப்படி சுற்றி இப்படி சுற்றி எல்லாம் பண்ணினால் அது நிறைய சில பேர் நல்லா பண்ணுவாங்க அப்படி பண்ணினால் அதில் பலவிதமான பொண்ணு வேண்டாம் மத்தாப்பு எடுத்துங்க நம்ம மத்தா இப்படி இப்படி சுற்றினா ரவுண்ட் இப்படி போடலாம் கோடு போடலாம் கோலம் போடலாம் எல்லாம் பண்ணலாம் அந்த இதை திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொண்டிருக்கார் கவுடபாத இந்த எப்படி ஒரு இன்றைக்கி வேணா ஊதுபத்தியை வச்சுங்க நமக்கிட்ட இருக்கிற தீவெட்டி அதுதான் இப்போது ஊதுபத்து ஊதுபத்தி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி பண்ணி பாருங்க வேணா ஊதுபத்தி கொடுக்க சொல்கிறேன் எல்லாருக்கும் பொறுத்தீங்க ராத்திரியும் எல்லாம் இப்படிப்படி பண்ணி பாருங்க இது புரியுறதோ இல்லையா அது புரியும் இந்த ஊதுபத்தி பண்ணுற மாதிரி அது எப்படி நான் அதை நிறுத்திட்டோன்னு வச்சுங்களேன் அது எப்படி சாந்தி அலாத்த சாந்தி தீவட்டி எப்படி நின்ன உடனே வெறும் இது மாத்திர இருக்கோ அந்த வக்கரம் கோடுகள் ஒன்றும் அது மாதிரி என்ன சொல்ல போகிறார்னா பிரம்மன் ஒன்று தான் இருக்கு மாயினால இந்த விசித்திரமான பிரபஞ்சம் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரீ துல்லியம் நிஜாந்தர்கதம் பசன் ஆத்மனி மாஜஜா பகிரிவோத்பூதம் அப்படி சொல்ல போகிறார் ஆக இதை ஒரு திருஷ்டாந்தமாக வைத்துக்கொண்டு என்ன சொல்ல போகிறார்னா சிருஷ்டியே கிடையாது மித்யா சிருஷ்டி நிஷேதா இந்த மித்யா சிருஷ்டியை நீக்கப்போகிறார் சிருஷ்டி நிஷேதா அதுக்காக வேண்டி இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கார் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் தான் வரப்போகிறது அது வரைக்கும் அதை பற்றி நாம் யோசிக்க இப்போ நாம் இந்த அடிப்படையில் நாம் இந்த முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னா திர அத்வைதரிசன சம்பிரதாய கர்த்த அைதஸ்வரூபேண நமஸ்காரா அயமாத்தோக ஆச்சாரிய பூஜாஹி அபிப்பிரேத்தியுஷே சாஸ்திர ஆரம்பே இப்போ ஒரு மங்களஸ்லோகம் பண்ண போகிறார் இந்த மங்களஸ்லோகத்துக்கு நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணுறதாக சொல்லுகிறார்கள் ஸ்லோகத்தை முதல்ல படிப்போம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அப்புறம் அர்த்தம் பார்ப்போம் முதல்ல ஒரு ஸ்லோகம் பண்ண மங்களஸ்லோ இதுவரைக்கும் மங்களஸ்லோகம் அல்ல அத்வைத பிரகடனத்தில் மங்களஸ்லோகம் அங்கே ஆகம பிரகடனத்தில் எடுத்தவுடனே பகிஷ் பிரஜா இப்படித்தானே ஆரம்பித்தது இங்கே திடீர்னு இப்படி ஆரம்பிக்கிறார் என்னென்னா இது இன்னக்கு நாமெல்லாம் இங்கே உட்காந்து படிக்கணுங்கிறதுக்காக பண்ணது அப்படி ஒரு சொல்கிறாங்க அதாவது இந்த இது பிரச்சாரணோ பவந்தி நல்ல வேறொரு ஆனந்தகிரி சொல்கிறார் நினைக்கிறேன் பிரச்சாரணாக பவந்தி இதெல்லாம் வந்து நல்ல பிரச்சாரமாகட்டும் மக்களிடையே இந்த அத்வைத தத்துவம் நந்து பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை செய்தார் அப்படின்னு சொன்னார் வாஸ்தவம் இன்னைக்கு நாம் படிச்சுட்டு தானே இருக்கோம் ஆக மங்களாச்சரணம் பண்ணுகிறார் மங்களாச்சரணம் அற்புதமான அத்வைத சித்தாந்தத்தை நிரூபிக்கிற மங்களாச்சரணம் ஸ்லோகத்தை படிக்கலாம் பிறகு அர்த்தத்தை பார்ப்போம் ஆகாசல் தர்மாண்னோபான் சம்புத்த ிபாம்பரம் ஜாசக்கல் ஹர்மானோபேயே சம்பே விபாம்பரம் தம் வந்தே அவரை வணங்குகிறேன் எவரை வணங்குகிறேன் திபதாம் வரம் தம் திபதாம் வரம் வந்தே அந்த இரண்டு கால் உடையவர்களுள் சிறந்தவரான அவரை வணங்குகிறேன் அப்படிங்கிறார் இரண்டு கால் உடையவர்களுள் சிறந்தவரான அவரை வணங்குகிறேன் சங்கராச்சாரியார் சொல்கிறார் இது ஸ்ரீமன் நாராயணனுக்கு பண்ணுற நமஸ்காரம் நாராயணன்னா நீங்கள் சசங்க சக்கரம் சகீரேட்ட குண்டலம் எல்லாம் நினச்சிக்க கூடாது அப்படி நினச்சா ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இங்கே வந்து தத்துவ ஜானத்தை தான் சொல்கிறார் அவர் ஆக திபதாம் வரம் தம் வந்தேன் திபதாம்னா என்ன அர்த்தம் இங்கே மனுஷியானாம்னு அர்த்தம் ரெண்டு கால் உடையவர்கள்னால் கோடி கொக்கு எல்லாம் எடுத்துக்க முடியாது காக்கா அதெல்லாம் எடுத்துக்காய் ஓஹோ அதுக்கு ரெண்டு கால் இருக்கே அப்படின் அதில் நாம் ரெண்டு கால் உள்ளதில் நாம் சிரேஷ்டமானவர்கள் எடுத்துப்போம் வச்சுப்போம் சில சமயம் அதுவே பரவாயில்லையோ தோணும் இருந்தாலும் நாம் வந்து திபதானாம் திபதாம் வரஹா வயம் திபதானாம் வரஹாம் வரஹா அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லிபார்த்தைக்கு மனுஷான இரண்டு காலை உடைய மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் உத்தம புருஷோத்தமாதாரம் யாருக்கு நாராயணனுக்கு தான் புருஷோத்தம்கிற பெயர் பிரசித்தம் மகாதேவன்கிறது பிரசித்தம் மகாதேவன்கிறது பிரசித்தம் மகேஸ்வரன்கிறது பிரசித்தம் எல்லாருக்கும் சொல்லலாம் எல்லாம் ஒன்றுதான் சிவாய் விஷ்ணு ரூபாய்தான் ஆனாலும் ஒரு பழக்கம் இந்த நாராயணர் நமக்கு ஆதி குருவாகவும் இருக்கார் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திச்ச பத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம்னு ஆரம்பிக்கிற போது அவர் முதல்ல இருக்காரு ஆதி குரு ஆதி குரு தட்சிணாமூர்த்தின்னு தட்சிணாமூர்த்தி தான் நாராயணன் நாராயண்தான் தட்சிணாமூர்த்தி இப்ப ஆதி குரு யாரு நாராயண நாராயணஹா புருஷோத்தமாக அவரை நமஸ்காரம் பண்றேன் எப்படிப்பட்டவர் அவர் சம்புத்தா சம்புத்தா நன்றாக அறிந்தவர் இதுல இருந்து என்ன தெரியுறது நம்ம அறவுரையா தெரிஞ்சின்றிருக்கும் அவர் பூர்ணமா தெரிஞ்சின்றிருக்கார் அவர் சம்புத்தான்னா என்ன அர்த்தம் நன்றாக அறிந்து கொண்டவர் தெளிவாக அறிந்து கொண்டவர் கடவுள் எப்படிப்பட்டவர் எல்லா அவருக்கு இருக்கு எல்லா இருக்கிற போது அவருக்கு ஜீவ ஐக்கிய ஜானம் இருக்குமா இருக்காத எல்லாரையும் அவர்கிட்ட இருக்குன்னா அவருக்கும் வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற ஞானம் பகவானுக்கு இருக்குமா இருக்காதா எப்படி போகிறது பாரு பகவானுக்கும் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஜானம் இருக்கும் அவரே சொன்னார் அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தா கஷேத்தஜாபிமா வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத ஜீவபூதா மகாபாஹோ எஜேதம் தார்யத்தை ஜகத்து நிறைய இதுல இருந்து புரிய நமக்கு மகிமையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்த உபனிஷத் கீதாமிருதம் மகத்து நன்றாக அறிஞ்சிருக்கார் என்னத்தை நன்றாக அறிஞ்சிருக்கிறார் அவர் எப்பவும் அறிஞ்சு வச்சுருக்க பகவானுக்கு எப்பவும் ஞானம் இருக்குது நமக்கு தான் என்னென்னா ஞானம் இல்லாமல் இருந்து ஞானம் வந்ததாக ஒரு தோற்றத்தை மாயை உண்டு பண்ணிட்டுருக்கு ஏன்னா நமக்கு ஒரு காலத்தில் ஞானம் இல்லாமல் இருந்தது அப்புறம் ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு ஞானத்துக்காக தேடி தேடி அலைஞ்சோம் அப்புறம் நமக்கு ஞானம் கிடைச்சிது கிடைச்ச ஞானத்தில் ஆயிரத்தெட்டு சந்தேகம் முண்டகோபுருஷத் படித்த சந்தேகம் போல தேனோ உபனிஷத் படித்தும் போகலை இப்படியே ஒரு ஒரு உபனிஷத் படித்து படித்து கடைசியில் மாண்டூக்க உபனிஷத்துக்கு வந்து அலாதிசாந்தி பிரகரணத்துக்கு வந்தப்புறம் தெரிகிறதுன்னு சொல்லலாம் ஒரு வார்த்தைக்கே சொல்லி அப்புறம் வந்து அப்பவும் தெரியலேன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பகவான் காப்பாற்றி ஒன்றும் பண்ண முடியாது இல்லை பிரம்மசூத்திரம் பார்க்கணும் சுவாமிஜி ஒரு தடவை பார்த்துடுவோம் எப்படியோ புரிஞ்சால் புரிஞ்சுண்டாச்சு ஆனாலும் அதில் என்ன அது மூலமா தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது வேற விஷயம் நம்ம படிச்சு புரிஞ்சுட்டு இருக்கோம் புரிஞ்சுக்காம ஒன்றும் இல்லை அதுலேயும் எப்படி எல்லாம் வித் பாதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் நல்லது அது பெரிய விசேஷமான மன்னன கிரந்தம் அது ஆக எதுக்கு சொல்றேன்னா நமக்கு ஞானம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து ஒரு காலத்தில் ஏற்பட்டு அதுவும் சந்தேகத்தோட இருந்து அப்புறம் ரொம்ப நாள் வாசனை போகாம வாச எல்லா உபரிஷத்தும் புரிஞ்சு போயிடுத்து சொல்லி போக மாட்டேங்கிறது இந்த தேகாத்ம புத்தி நாசமா போக மாட்டேங்கிறது அப்படின்னு அது வேற கேட்கிறோம் இல்லையா அடிக்கடி தேகாத்மக் ஞானவ ஜானம் தேகாத்மக் ஞான பாதகம் ஆத்மன்யே பவேத்திய ச நேச்சன் அப்படி உச்சதேன்னு சொல்றீங்க ஸ்லோகமெல்லாம் புரிகிறது அர்த்தமெல்லாம் புரியுறது ஆனால் இன்னும் அனுபவத்து வரலையே வரலையே தான் என்ன பண்றது போய் நதியில குதிக்கிறதுன்னா வாஸ்தவம் தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை அப்படிலாம் தோன்று ஆனால் சம்புத்தா சம்புத்தா நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார் எந்த எதை அந்ந சம்புத்த பாரு மேல தர்மான் யகான் இருக்கு இல்லையா யகா சம்புத்திபாம் வரம் வந்தே யார் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த புருஷோத்தமனை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் சங்கராச்சாரிய சுந்தர் அத்வைத தரிசன சம்பிரதாய கருத்துஹூ அத்வைதஸ்வரூப்பேணைவ நமஸ்கார்த்தா அயம் ஆத்திய ஸ்லோகா அத்வைதரூபமாகவே நமஸ்காரம் பண்ணுறார் இதில் கடைசி ஸ்லோகம் பாருங்கள் இதிலையே இருக்க இந்த அலாதசாந்தி பிரகடனத்தில் அடுத்த நவம்பர் கேமில் முடிக்க போகிற ஸ்லோகம் இல்லையா அதில் எப்படி இருக்கு பாருங்கள் துர்தரிஷம் அதி கம்பீரம் அஜம் சாமியம் விசாரதம் புத்துவாநாத்வம் நமஸ்குருமோ யலம் அங்கேயும் ஒரு நமஸ்காரம் பண்றார் இங்கே வந்தேல ஆரம்பிச்சு அங்க நமஸ்குருமகான்னு சொல்றார் யசாபலம் நமஸ்குருமகான்னு சொல்றார் ஆக இதெல்லாம் வியாவகாரிக திருஷ்டியில பாரமார்த்திக சத்தியத்தை நினச்சி வியாவகாரிக திருஷ்டியில நமஸ்காரம் பண்றோம் ஆகையினால அத்வைதான எப்பவும் இரு செயல்ல வந்து கிரியாத்வைத்தம் ந கருகிச்சு தர்மத்தை குழப்பிடாத செயல்ல அத்வைதத்தை கொண்டு வந்து தர்மசாஸ்திரத்தை குழப்பாதே அப்படின்னு அர்த்தம் செயலில் அத்வைதத்தை நுழைத்து தர்மசாஸ்திரத்தை குழப்பி விடாதே மூணு உலகத்துல எங்கே வேணாலும் அத்வைத பாவனையை ஞானத்தை வச்சுக்கோ குரு நீயும் ஒண்ணுங்கிற ஞானமும் குருதான் உனக்கு சொல்லி கொடுத்தார் ஆனா நீ சாப்பிட்டு தூங்கி மற்ற காரியம் பண்றதுனால அவரை நீ நமஸ்காரம் பண்றதையும் பண்ணிவிடும் நமஸ்குருமோ யசாபலம் இருக்க ஆக இது தெரிஞ்சு கொண்டிருக்காருனா என்ன தெரிஞ்சு கொண்டிருக்காருனா யா கதனோபமான ஆகாச கல்பேன ஜேயாபிண்ணேன ஆகாச கல்பேன ஜம்புத்தம் இப்படி எல்லாம் பூர்வம் பாரு தர்மான சம்புத்த தர்மான இடத்துல ஜீவர்களைன்னு அர்த்தம் தர்ம சப்தம் யாரை குறிக்கிறது நம்ம வழக்கமான இந்த சோதனாலக்ஷணார்த்தோ தர்மஹாலாம் இல்லை பூர்வமீமாசி இருக்கிறது நீ இதை செய் இதை செய்யாதே தர்ம அதர்மம் இல்லைங்க தர்மஹா இஸ் ஜீவான் இந்த இடத்துல தர்மான் ஜீவான் எப்படிப்பட்ட தர்மான் ஜீவன்னா ஜீவர்களைன்னு அர்த்தம் ஜீர்களை அறிந்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஜீவர்கள் இருக்கு இதுல முதல் லைன்லயே கதனம் ஆகாஷம்னாலும் ஒரே அர்த்தம் தான் உபமான் என்ன அர்த்தம் போல அர்த்தம் ஆகாயத்தை போன்ற ஆகாயம் எப்படி இருக்கு இந்த ஆகாசஹாங்கரத்துக்கு ரெண்ட அர்த்தம் சொல்லுறாரு ஆகாச 아 சமந்தா காஷதே பிரகாச பிரகாஷம் இருந்துதான் ஆகாயம் செல்ல முடியும் انا ஆகாசங்கிறது ரூடி பயக்கத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா எது অবকাশம் கொடுக்கறதோ அதுக்கு பேரு ஆகாசம்னு பேரு எது எல்லாட்டிற்கும் இடம் கொடுக்கறதோ அதுக்கு பேரு ஆகாசம்னு பேரு இப்போ அங்கெல்லாம் பார்த்தோம் நம்ம அத்வைத பிரகரணத்தில் நிறைய பார்த்தோம் கட்டா காஷா மகா காஷகா உதாரணம் பார்த்தோம் அதையே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்க ககனோபான் தர்மான் வேணா பார்த்துடுவோம் நாம் அந்த ஸ்லோகத்தை வேணால் நம்ம இது பண்ணிப்போம் எப்படி பதினாறு பதினாறாவது ஸ்லோகத்தை பார்த்தோமோ அதே மாதிரி இதையும் பார்த்து வச்சுக்கலாம் ஏழாவ்லோக்கோக்கேழாவீவா விக்காவயோகம் அத்வைத பிரித்துல மூணாவது ஆத்மாஹியா காசவத் ஜீவை காசைரி போதிதா எல்லாம் பாஷையை மாற்றி போட்டிருக்காரு அவ்வளோதான் அதனால் அங்கே ஆறாவது ஸ்லோகம் அதுதான் ஆறு இல்லை மூணு நாலு அஞ்சு எல்லாம் ஆறு ஏழு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதே தான் இங்கேயும் ககனோப்பமான தர்மான் உண்மையிலேயே தர்மான பகுவச்சனம் போட்டிருந்தாலும் அது பேத திருஷ்டி துவைதத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற திருஷ்டியில சொல்றார் அப்புறம் எப்படின்னா வெகனோபமான தர்மான ஆகாச கல்பேன ஞானேன ஞானத்தினால என்ன தெரிந்து சம்புத்தா அறிவால் அறிந்து கொண்டார் எப்படிப்பட்ட அறிவால் அறிந்து கொண்டார் அறியப்படும் பொருளுக்கு வேறாக இல்லாத அறிவால் அறிந்து கொண்டார் எப்படி இருக்கும் ஒரே இது வந்து என்ன சொல்றது ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா கீதையில் வேணா அஞ்சாவது அத்தியாயத்தை பார்த்துங்க யோந்த சுகோந்தரா ராமஹ ஒப்பிடுக யோந்தோந்தரா ராமஹ்தர் ஜோதி ரேவய அங்க அந்த சுகா அந்தாம அந்த மூணு அந்த சப்தத்துக்கும் ஆத்மானதான் ஆச்சு ஆத்மா அங்கே திரிபுட்டி ரகிதம் ஆச்சு ஆத்மன்னே ஆத்மனா துஷ்டான்னு சொல்றோம் ஆத்மனா ஆத்மானம் வேத்தின்னு எல்லாம் சொல்றோம் பராத்மனி நவித்யத்தேன்னு சொல்றோம் அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த ஞானத்துக்கு ஒரு திருஷ்டாந்தார் ஆகாச கல்பேன ஞானேன ஜீவனும் ஆகாசத்தோடு ஒப்பிடப்படுகிறான் ஞானமும் ஆகாசத்தோடு ஒப்பிடப்படுகிறான் அங்கேயும் ஆகாசத்தை நான் ஒன்று அதாவது ஆகாசம் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னோம் பிரகாசம்னு அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் வியாபி சூக்மம்னு ஒரு அர்த்தம் எங்கும் நிறைந்துள்ள நுண்ணிய எங்கும் நிறைந்துள்ள நுண்மையாக எங்கும் வியாபித்துள்ள இந்த ஜீவர்களும் ஆகாசத்தைப் போன்று வியாபித்திருக்கிறார்கள் கைவல்ல இருக்க விண் ஒன்றை மகாவிண் ஒன்றும் என்றும் கடவிண் என்றும் மேகவின் என்றும் சலவின் என்றும் அப்படி சொல்றோம் இல்லையா அதெல்லாம் பிரிக்கிறோமே பிரம்மன் கூட்டஸ்தன் சாட்சி ஒன்று பிரிப்போம் எல்லாம் நான்கு சைதன்யம் ஆமே அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு கைவல்ய உபனிஷத்தில் கைவல்ய நவநீதத்தில் ஒரு பாட்டு இருக்கு என்று சைதன்யம் நான்கு சைதன்யம் ஆமே ஆனால் நான்கு சைதன்யம் இல்லை நான்கு உபாதி திருஷ்டியில் அப்படி சொல்றோம்னு சொல்லி சொல்லுவார் அதே இங்கேயும் சொல்கிறார் ஆகாச கல்பேன ஜானேன ஆகாச கல் மற்ற விற்பி ஞானம் இல்லை சைதன்யம்னு ஆகாச கல்பேன ஜர்த்தம் ஸ்வரூப ஜ்ன விற்பிஜான கிடையாது விற்பி ஞானம் எல்லாம் எப்படி இருக்கு விற்பியினால அது துண்டுபடுகிறது போதம் பிரதி போதம் பிரதி சொல்லுவோம் அது மூலம் விற்பிஜானத்தின் மூலம் என்ன பண்ணுறோம் ஸ்வரூப புரிஞ்சுக்கிறோம் பண்றதன் மூலம் பாடம் நடத்தணும் இப்ப ஞானம்ங்கிறது என்ன சைதன்யம் இருக்கு அந்த கரணத்துல விற்பி எண்ணங்கள் இருக்கு அந்த எண்ணத்துல சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கு அந்த பிரதிபிம்பம் ஏற்படுற போதுதான் நமக்கு ஞானம் ஏற்படுறது புஸ்தக புஸ்தக ஞானம் அப்படின்னு சொன்னா சைத்தன்யம் பிளஸ் புஸ்தக விற்பி பிளஸ் புஸ்த புஸ்தக விற்பி பிரதிபிம்பை புஸ்தக ஞானம் புரியுறதோ சைத்தன்யம் பிளஸ் புஸ்தக விற்பி புஸ்தகார விற்பி அப்படின்னு அப்புறம் வந்து புஸ்தகார விற்பி பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ் ஈக்குவல் டு புஸ்தக ஞானம் இத்தனையும் சேர்ந்து தான் புஸ்தக நம்ம இத்தனையும் எடுத்துடணும் புஸ்தக சைதன்யத்தை மாத்திரம் வச்சுண்டு புஸ்தக புத்தகாக்கார விற்பி புஸ்தகார விற்பி பிரதிபிம்ப சைதன்யம் அது ரெண்டையும் எடுத்துட்டோமானா சைதன்யம் மாத்திரம்தான் இருக்கும் அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாருங்க ஞானத்தினால் ஞான அறியப்படுவதற்கு வேறாக இல்லாத அந்த பொருளை ஜீவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் சிம்பிளா சொல்லி முடிச்சுடுறேன் தர்மானேன ஆகாச கல்பேன ஞானேன சம்புத்தா ஞானத்தினால் ஞானத்தினால் ஞானத்தை அறிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா என்ன சொல்றது அரியரவனும் சைதன்யம் அறியப்படுற பொருளும் சைதன்யம் அறிவும் சைத்தன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் உண்மையே இல்லை அறிபவன் அறியப்படு பொருள் அறிபவன் அறிவு அறிவுக்குரிய கருவி என்ற வேற்றுமைகள்லாம் இதுல கிடையாது இதுவும் வந்தது அத்வைத பிரகடனத்திலே ஒரு ஸ்லோகத்தில் வந்தது நேயாபிண்ணேன ஜ எங்க இருக்கு அந்த ஸ்லோகம் மறந்து மறந்து தனியா இருந்த புலோகம் இது பாராணம் பண்ணாத முப்பத்தி மூணா ஸ்லோகம் அகல்ப கமஜம்னம் பிரச்சக்ஷத்தே பிரம்ம ஜேயமஜம் நித்யம் அஜேநாஜம் விபுத்திய அந்த ஸ்லோகத்தை நீங்க இணைச்சி பார்த்துங்கோ அது மாதிரி இன்னொரு ஸ்லோகத்துலேயும் வந்துது நாற்பத்தி ஆ நாற்பத்தி ஏழா சரி நாற்பத்தி ஏழுலேயும் இருக்கு அஜமஜேன க்ளேயேனர் ஆ பரவாயில்லை இருக்கட்டும் பரமாத்மாவுக்கு என்ன ஞானம் இருக்கு இப்ப நம்ம என்ன சொல்றோம் பரமாத்மா ஒன்னு சொல்றது ஜீவாத்மா பரமாத்மாவா ஜீவாத்மா பரமாத்மா சொல்றது என்ன சொல்லுவும் ஒண்ணு அவர் சொல்லுவார் பரமாத்மா சொல்ற ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி நானும் அகம் பரமாத்மா ஜீவ அபிநகை மேமதம் தஷாங் ஞானி நித்தியுக ஏக்திர்விசிஷே பிரியோஹி ஜானினோத் தர்த்தம் அதனால் சங்கராச்சாரியர் கடைசில ஞானலக்ஷணையா பக்தியாங்கிற பக்தியா மாமிஜாதி யாவான் நஷ்டாஸ் தவிர்கேட்டும் அப்படி பரமாத்மா புரிஞ்சுட்டுருக்கா அப்பேற்பட்டவரை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் இப்போ கடவுளை நமஸ்காரம் பண்ணுற போது எதை கேட்டு நமஸ்காரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா யாவது என்னெல்லாம பிரார்த்தனை இல்லாம பண்ணிட்டு இருக்கோம் இதுல அவர் எப்படி பிரார்த்தனை பண்ற பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை அத்வைத ஜானம் பரிபூர்ணமா பகவானுக்கு இருக்கோ அந்த அத்வைதான பரிபூர்ணமா உடைய பகவான நான் நமஸ்காரம் பண்றேன்னா எனக்கு என்ன வேணும் அந்த பகவானுக்கு எந்த ஒரு அத்வைத ஜானம் பரிபூர்ணமாக இருக்கோ அதே அத்வைத ஜானம்தான் எனக்கும் பரிபூர்ணமாக இருக்குங்கிறது அதில் அர்த்தம் ஹரே ராம ஹரே கிருஷ்ண மாதிரி தயான் சுவாமி ஹரே ராமன்னா என்ன இருக்குது சும்மா கூப்பிட்டுட்டு என்ன பார்க்கணும் அந்த நாமத்திலே இருக்கு ஏ சாயா அப்படின்னா சாயாக்காரனை கூப்பிட்டா அவனு சாயா சாயாங்கிறான் சாயான்னு கூட்டா வர்றான் அவன் காரியம் ஆகிடுறது எனக்கு சாயா வேணும்னு கூப்பிட்றது இல்லை வந்தாலே ஒரு ரூபாய் இவ்வளவுன்னா கொடுக்க அதனால ஹரே ராமன்னா என்ன அர்த்தம்னா துக்கத்தை போக்கு ஆனந்தத்தை கொடு ஆனால் முழுக்க சம்போதனம் தான் இருக்குதில்ல அதில் ஏதா பிரார்த்தனை இருக்கோம் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அதில் ஏதா கேட்குறோமா ஒன்றுமே கேட்கலை ஆனால் கேட்காமல் இருக்கோம்மா நல்லாவே கேட்குறோம் ஹரேங்கிறதுல வந்து துக்கத்தை போக்குன்னு அர்த்தம் இருக்குது ராம கிருஷ்ணங்கிறதுல ஆனந்தத்தை கொடுங்கிற அர்த்தம் இருக்கு அது மாதிரி இங்கே அத்வைத ஜானத்தை உடைய பகவான் நமஸ்காரம் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் எனக்கும் அதே அத்வைத ஜானம் பூர்ணமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு அர்த்தம் வேற ஒன்று நம்ம கேட்கவே ஆக ரொம்ப அற்புதமான நமஸ்காரம் வேற ஒன்று இல்லை நம்ம என்ன நினைச்சுக்கணும் இறைவா நீ செல்வ வடிவமாக இருக்கிறாய் நீயே செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு செல்வத்தை தா அதுதான் நீ ஆரோக்கிய வடிவமாக இருக்கிறாய் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு இப்படியே நீ அத்தான வடிவம் ஞானத்தை உடையவனாக இருக்கிறாய் தேஜோசி தேஜோ மயிதேஹி வீரியமசி வீரியம் மயிதேஹி என்ன அர்த்தம்னா சம்புத்தோசி சம்புத்தோ பணு சம்புத்தம் சம்புத்தி சம்புத்தோ பவித்தும் அனுபிருந்து நீ சம்புத்தன் நானும் சம்புத்தனாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் தயான் சுவாமிஜியோட சிஷ்யர் ஒருத்தருக்கு பேர் சம்புத்தானந்தா இருக்க கோயம்புத்தூரில் இருக்க தம்பி சுவாமியும் ரொம்ப பிரசித்தமானவர் அவருக்கு பேரே சம்புத்தானந்தா இப்போதான் ஞாபகம் வருது அவரையும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நாளை காலை வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாஜ தட்சிணாமூர்த்ததே நம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 ओम शान्ति शान्ति शान्ति ही ही ओम हरि गुरुनाथ ம்ாாஹரி ஆசீ ஜாஸ்வரிக்கீ சமீ